வணக்கம் நற்றினை நேயர்களை நற்றினையின் சரவடி நிகழ்ச்சி மூலம் தங்களுடன் இணைவது சிங்கப்பூரிலிருந்து கிருஷ்ணன் மன்னோரன் மலையாள தேசத்தில் ஒரு மன்னர் நல்லா ஆட்சி செஞ்சு வந்தார் அந்த மன்னரை பற்றி மக்கள் எப்போதும் நல்லா புகழ்ந்து பேசுவாங்க ஏன்னா மக்களை நல்லா பாதுகாத்துக்கிட்டார் அந்த மன்னரை பார்க்க அவர் மீன் வியாபாரி வர்றாரு அவர் ஒரு அறிவியல் அரிதான மீன் கொண்டு வந்து இது நீங்கள் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமண்ணா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மீன் மீன் வியாபாரி கொடுக்குறாரு அரசர்கிட்ட அரசர் வந்து அந்த மீன் எனக்காக கொண்டு வந்தியா ஓ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப மண்ண சந்தோஷப்பட்டு அவருக்கு ஒரு ஐயாயிரம் பொற்காஸ்கள் கொடுத்து வாழ்த்துறாரு இதை பார்த்துக்கிட்டு இந்த பக்கத்தில் இருந்த மகாராணிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு இந்த என்ன மகாராஜா இந்த சாதாரண மீனுக்கு இவ்வளோ கொடுத்து காசு கொடுத்து வாங்குறீங்களே இது சரியில்லை காசை திரும்ப வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகாராணி ஆனால் மன்னர் ரொம்ப தர்மமெல்லாம் தெரிஞ்சவராட்சே அவர் என்ன மகாராணி கிட்ட இது வியாபாரம் முடிஞ்சு போச்சு இந்த பணத்தை கேட்கறது வந்து நல்லது அது வியாபாரத்துக்கு அழகு இல்லை அதனால் இதை அப்படி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் மகாராணி விடுற மாதிரி இல்லை மீன் வியாபாரியை கூப்பிட்டு இது ஆணா பெண்ணான்னு கேளுங்க ஆண் என்று சொன்னால் இது பெண் எனக்கு வேணும் இந்த வேணான்னு கொடுத்துருங்க பெண் மீன் சொன்னால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மகாராஜாவை தயார் பண்ணி மகாராணி கேட்க சொல்கிறாங்க ஏன்னா மகாராணிக்கு வந்து இது பொருட்களை மகாராஜா கொடுத்தது ஐயா காசு எப்படியாக இருந்தாலும் அவன் அந்த மீன் வியாபாரிகிட்ட இருந்து திரும்ப வாங்கிடணும் அப்படிங்கிறது மகாராணியோட எண்ணம் அதனால நம்ம மீனவனை திரும்ப கூப்பிட்றாங்க காசு ஐயாயிரம் காசு வாங்கிட்டு போனான்னா திரும்ப கூப்பிடறாங்க அப்போதைக்கு மகாராணி கேள்வி கேட்டாங்க இது ஆணா பெண்ணா அப்படிங்க அவன் வந்து ரொம்ப உஷாரா பதில் சொறார் மீனவர் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மகாராணி இது இரண்டு குணங்களையும் சேர்ந்த ஒரு அதிசய மீன் அந்த அதிசய மீனை நம்ம மகாராஜா சாப்பிட்டாருன்னா அவர் நீண்டபடி வாழலாம் நம்ம நாட்டுக்கு நல்லதை செய்வார் அதுக்காக தான் நாம் இதை மாமன்னிறைய அவர் அவைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொரார் மீனாக இந்த பதில கேட்டோன்னா நம்ம மகாராஜா ரொம்ப உள்ளம் பூரிச்சு வச்சு நம்ம மேலே இவ்வளவு கரசனையாக இருக்கிறான நம்ம நாட்டு பிரசை அப்படின்னு திரும்ப ஒரு ஐயாயிரம் பொற்காசை கொடுக்குறாரு அந்த கொடுக்கும்போது அதில் ஒரு காசு மட்டும் கீழே விழுந்து ஓடி போச்சு அதையும் நம்ம மீனவன் வேகமாக ஓடி பிடிச்சி எடுத்துட்டான் ஆனால் இந்த மகாராணி என்ன சொல்கிறேன் இங்கே பாருங்க பேராசக்காரன் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கு அதை விட்டுட்டு இந்த ஒரு காசுக்காக ஓடி பிடிச்சி எடுக்கிறான் பாருங்க பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி மகாராணி அவன் காதுபடவே சொல்ற ஆனா நம்ம மீனவன் என்ன தராரு நிதானம் எந்திரிச்சு மகாராணி நான் காசுக்காக பேராசையில ஒரு காசுக்காக பேராசையெல்லாம் படவில்லை ஆனால் அந்த காசுல நம்ம மன்னரோட உருவம் இருக்கு அதில் யாராவது மிதிச்சிருவாங்க அந்த அதை மிதித்தா நம்ம ம மகாராஜாவே மிதித்த மாதிரி அவமானம் ஆகி போயிரும் அதக்கா நம்ம மகாராஜாவோட பெருமையை காப்பாத்தறக்கா தான் ஓடி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனவர் சொல்றாரு இதை கேட்டேன் நம்ம ஐயா மகாராஜா உச்சிக்கு எல்லைக்கே போயிடுறாரு பரவச நிலைக்கு போய் மேற்கண்டு ஒரு ஐயாயிரம் காசு கொடுத்து போயிட்டு வாபா அப்படிங்கிறாரு இப்ப மீனவருக்கு மொத்தம் பதினஞ்சாயிரம் காசு ஆகி போச்சு ஒரு சின்ன மீனை கொடுத்து பதினைஞ்சாயிரம் பொற்காஸ்கள் எடுத்துட்டாரு இப்போதைக்கு மகாராணியால ஒண்ணுமே பேச முடியல வாய மூடி நிக்கிறாங்க ஸோ இந்த கதையிலிருந்து நீதி என்ன சொல்லுதுன்னா யார்கிட்ட எப்பொழுது எப்படி பேச வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க வந்து வாழ்க்கையில நிச்சயம் ரொம்ப வெற்றி அடையவாக அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சரவடி நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு வணக்கம் கூறுவது சிங்கப்பூரிலிருந்து கிறிஸ்டன் மனோகரன் ஐயா அந்த ராஜாவோட அட்ரஸ் இருந்த கொஞ்சம் கொடுக்கல நமக்கிட்ட ஒரு சிறப்பு வகையான நன்றி ஒன்று இருக்கு அந்த ராஜாவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம்